தமக்கென்று நம்மை பரிசுத்த மக்களாக அழைத்த ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து விநாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு மாடும் கழுதையும் Ox and donkey வாசிக்க வேண்டிய பகுதி இரண்டு குருந்தியர் ஆறாம் அத்தியாயம் பதினொன்று முதல் பதினெட்டு வசனங்கள் குருந்தியரே எங்கள் வாய் உங்களோடே பேச எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கம் அடையவில்லை உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்கள் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல உங்களுக்கு சொல்கிறேன் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம்பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுடைய தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தைகளும் இருப்பீர்கள் என்று சர்வ வலமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைய மனப்பாட வசனம் இரண்டு குருந்தியர் நான் வாசித்த பகுதியிலே ஆறாம் அத்தியாயத்தின் பதினாலாம் வசனத்தினுடைய முதல் பகுதி அந்நிய நுகத்திலே அபிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருங்கள்வலி டுகெதர்ஸ் தெய்வ பக்தியற்ற நபரை மனம் மனமுடித்ததால் தங்கள் வாழ்க்கையை நாசமாக்கிய வாலிபர் ஏராளம் திருமணம் என்பது ஒரு நுகம் மேரேஜ் இஸ் அயோக் அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படுதலை திருமறை கண்டிக்கிறது மாட்டையும் கழுதையையும் சேர்த்து உளாதிருப்பாயா என்று உபாகமும் பழைய ஏற்பாட்டிலேயே ஆண்டவர் இருபத்தி ரெண்டாம் அத்தியாயம் பத்தாம் வசனத்திலே சொல்லி வைத்து விட்டார் திருமறையின் இரண்டு ஏற்பாடுகளும் அபிசுவாசிகள் விசுவாசிகளை அல்லது விசுவாசிகள் அபிசுவாசிகளை கலப்பு செய்வதை வெகுவாய் எதிர்க்கின்றன மனம் திரும்பாதவரோடு பரிசுத்த வித்து கலந்து விடுவதை குற்றம் அது அக்கிரமம் என்றெல்லாம் வேதம் அழைக்கிறது குறிப்பாக எஸ்ரா ஒன்பதாம் அத்தியாயத்தின் முதல் ஆறு வசனங்களை வாசித்து பாருங்கள் நான் ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன் எப்படி என்றால் இரண்டாம் வசனம் அவர்களுடைய குமாரத்தைகளிலே தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் பெண்களை தெரிந்து கொண்டார்கள் இப்படியே பரிசு தவித்து தேசங்களின் ஜனங்களோடே கலந்து போயிற்று பிரபுக்களின் கையும் அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்தில் முந்தினதாய் இருக்கிறது என்றார்கள் ஆண்டு ஒரு பாருங்கள் அந்த வித்து கலந்து போவதே ஒரு பெரிய ஒரு அது பாதகம் அது ஒரு பாவம் என்று இவ்வளவு தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு விதவை கூட அவள் ஒரு விசுவாசியாய் இருப்பாளானால் அவிசுவாசியாய் மணக்க அனுமதிக்கப்படவே இல்லை மாறாக தனக்கு பிரியமான எவரையும் மணந்து கொண்டாலும் அவர் கர்த்தருக்குட்பட்டவராக அதாவது ரட்சிக்கப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று ஒன்று குறுந்தியர் ஏழு முப்பத்தொன்பதிலே மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நங்கையரே வாலிபரே காரணம் எதுவாயினும் அவிசுவாசியை மணக்க பெற்றோர் வற்புறுத்தினாலும் நீங்கள் திடமாய் மறுத்துவிட வேண்டும் பெற்றோருக்கு கேட்படிதலும் கர்த்தருக்குள் தான் கர்த்தருக்குள் கர்த்தருடைய காரியங்களுக்கு அல்லது கத்திருக்க விரோதமான காரியங்களிலே பெற்றோருக்கு கீழ்படுவது குறித்து ஒரு கேள்விக்குறி எழுப்பதான் வேண்டும் எவரையாவது நீங்கள் காதலித்து விட்டால் அவனோ அவளோ உண்மையாய் மனம் பட்சத்தில் அவ்வுறவை நீங்கள் அறுத்தறிவதே மேல் திருமணத்திற்காக திருமுழுக்கு எடுப்பதெல்லாம் ஆபத்து திருமணம் இல்லை அது திருமணம் ஆகாது ஒரு சில இணைப்புகளில் மனம் மனைவியோ திருமணத்திற்கு பிறகு ரட்சிக்கப்படுவது உண்டு ஆனால் இதிலிருந்து எதையும் நான் தெளிவாக போதிக்க முடியாது தேவனுடைய வசனம் இப்படி கேட்கிறது மனைவியானவளே நீ உன் கணவனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும் கணவனே நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும் இது ஒரு பெரிய சவால் மனவாழ்வு ஒரு விளையாட்டு அல்ல ஒரு வேலை ஏற்கனவே அபிசுவாசியை அந்நபரின் ரட்சிப்புக்காக ஜெபித்து கடவுளை விசுவாசித்துக் கொண்டிருப்பதை விட வேறொன்றும் செய்வதற்கில்லை கிறிஸ்தவர் அல்லாத குடும்பங்களிலிருந்து வாலிபர்களும் நங்கையர்களும் ரட்சிக்கப்பட்டு விட்டால் விசுவாசிகளான வாழ்க்கை துணையை கண்டுபிடிப்பதில் மிகவும் சிரமப்படுகின்றனர் இந்திய கிறிஸ்தவத்திலிருந்து இந்த சாதி பிசாசு இன்னும் விரட்டப்படவில்லை கிறிஸ்தவர் அல்லாத பின்னணியிலிருந்து வரும் விசுவாசிகளுக்கு மனம் வைக்க கிறிஸ்தவ தலைவர்களும் சபை மேய்ப்பர்களும் சிரத்தை எடுக்க வேண்டும் மட்டுமல்ல கிறிஸ்தவ குடும்பங்களிலுள்ள ரட்சிக்கப்பட்ட வாலிபரும் கன்னியரும் பிற மதங்களிலிருந்து விசுவாசி ஆகி உள்ளவர்களை மனமுடிக்க முன்வர வேண்டும் கூடாதா சில வேளை இப்புது விசுவாசிகளை அவர்களது குடும்பத்தினர் அந்த சமுதாயத்தை விட்டே துரத்தி விடுவர் இப்படிப்பட்டவர்களுக்கு கனி உணர்வுடன் கரிசனையுடன் ஆதரவு தருவது திருச்சபையின் கடமை பாமாலையிலே ஒரு நல்ல பாடல் உண்டு வில்லியம் பேளே என்ற என்பவர் எழுதிய பாடலில் இருந்து தமிழாக்கம் சத்தியத்தில் நடத்தும் தந்தையே உம் துணையின்றி கேடு சூளுமே வானாள் சிற்றின்பம் ஆகியால் கெடும் சற்றும் நம்பிக்கையற்றே வாடிடும் அவரது ஆங்கில பாடல் தை வே நாட் மைன் ஓ லார்ட் ஹவ் அவர் டார்க் இட் பி லீட் மீ பை தைன் Choose thou the path for me. I dare not choose my Lord. I would not, I might, choose thou for me. My God, so shall I walk aright. In the same way, I have a job, an arpanipum. In the same way, I have a priyaman of the people, in any way, to not be unequally yoked together with அன்பிலீவர்ஸ் ஜபிப்போம் எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த நாளில் எங்கள் முன்னால் வந்த இந்த தெளிவான செய்திக்காகவும் சவாலுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்கிறோம் இன்றும் என்னை கேட்டுக்கொண்டு நங்கையர்களுக்காக அவர்களது பெற்றோர்களுக்காக நான் ஜபிக்கிறேன் எவ்வளவு கவர்ச்சியாக இருந்தாலும் எவ்வளவு காரியங்கள் சுற்றுப்புறத்தில் காணப்பட்டாலும் ஒரு நாளும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ரட்சிக்கப்பட்ட தங்கள் பிள்ளைகளுக்கு அவிஸ்வாசியான ஒரு பெண்ணையோ மாப்பிள்ளையோ இந்த பெற்றோர் பார்க்க கூட பார்க்க மாட்டோம் என்று இந்த தீர்மானிக்கட்டோம் அப்படியே ஆண்டு வரேன் இந்த அருமையான தம்பிமாருக்காக தங்கைமாருக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே வாழ்க்கையின் முக்கியமான ஒரு கட்டத்திலே வந்து நின்று எப்புறம் திரும்ப வேண்டும் என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் கர்த்தாவே அவர்கள் தங்கள் சுயபுத்தியின் மேல் சாராதபடி இந்த காரியத்தை உம்முடைய கருத்திலே ஒப்பு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசித்து உடைய வழியிலேயே நடக்க நீர் உதவி செய்யும் இந்த செய்திக்கு கர்த்தாவே நாங்கள் எதிர் பேசாதபடி எதிர் நினைக்காதபடி கர்த்தருடைய வார்த்தை என்பதால் இதற்கு அடிபணிய எங்களுக்கு உதவி தாரம் காலம் பிந்திக்கொண்டிருக்கிற அநேகருக்கு சீக்கிரம் ஒரு நல்ல மனவாழ்வை கர்த்தர் கட்டளிட வேண்டும் என்று நான் செபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆ